விண்ணக தந்தைக்கு நம்மை பிள்ளைகள் ஆக்கியவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அப்பா பிள்ளை சைல்டு ஆஃப் God வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு நான்காம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆபியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பெருகியின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரணே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக்கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு உன் தேவனாய கத்திரை பரீட்சை பாராதே என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு நான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனம் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தண்ட் ஹீ வில் ப்ளீ ஃப்ரம் யூ பாலைவனத்தில் இயேசு சந்தித்த மூன்று அடிப்படையான சோதனைகளில் இரண்டு அவரது குமாரத்துவத்தின் மீது தட் இஸ் ஆன் ஹி சன்ஷிப் வந்த சவால் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லுகள் அப்போகளாகும்படி கட்டளையிடும் நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் அவன் அவருடைய அந்த மைந்தன் திரு மைந்தன் என்ற அந்த உறவின் மேல்தான் அவன் சவால் விட்டான் அந்த சவால் ஏசுவுக்கு மட்டுமல்ல அவர் பாலைவனத்திற்கு நுழைவதற்கு சற்று முன்னர் தான் அவருடைய தந்தையாகிய கடவுள் சொன்னார் அல்லவா இவர் எனது நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மீதும் வீசப்பட்ட சவாலாகும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்த வழிபோக்கர்களும் இதே வார்த்தைகளை சொல்லும்படி பிசாசு அவர்கள் நாவுகளிலும் இந்த வார்த்தைகளை போட்டான் நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இறங்கி வா எந்த பரிசுத்தோ பரிசுத்த வானையும் இந்த சோதனையை கொண்டு தாக்காமல் பிசாசு விடுவதே கிடையாது கடவுளின் தந்தைத்துவம் தட் இஸ் தாதர்ஹூட் ஆஃப் காட் நமது குமாரத்துவம் தட் இஸ் அவர் சன்ஷிப் ஆகிய இரண்டையும் குறித்து தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் பிசாசு சவால் விட்ட வண்ணமாகவே இருக்கிறார் உங்கள் ஆன்மீக வாழ்வின் துவக்க காலத்திலும் துன்பங்களில் துவழும் துக்க நாட்களிலும் இச்சோதனை கடுமையாயிருக்கும் அவன் எப்படிப்பட்ட கேள்விகளை தொடுப்பான் தெரியுமா உன்னை போன்றதோ பாவி திடீரென்று எப்படியப்பா கடவுளுடைய பிள்ளையாகி விட அப்படியே நீங்கள் அந்த கேள்விக்கு மறுப்பு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகிவிட்டால் பின்பு நீங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வழியாகச் செல்லும் பொழுது அவன் என்ன கேட்பான்னு தெரியுமா நீ கடவுளுடைய பிள்ளையானால் இதெல்லாம் உனக்கு நேரிடுவானே இவ்விதமான கேள்விகள் பெரியமானவர்களே இரவு பகலாய் நம்மை சாடிக்கொண்டே இருக்கும் இந்த சோதனையில் சாத்தானி நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை இடையறாது நீங்கள் உங்களுக்குத்தானே நினைவுபடுத்திக் இருக்க வேண்டும் ப்படி எழுதப்பட்ட வசனத்தினாலும் நமக்குள் இருக்கிற பசுத்தாவியானவரின் குரலினாலுமே இந்த நிச்சயத்தை நாம் எப்பொழுதும் உடையவர்களாய் இருக்கலாம் இப்பகுதியில் பிசாசு ஏசு கிறிஸ்துவை தாக்கிய பொழுது அவர் என்ன செய்தார் பிசாசின் முகத்தில் திருவசனம் என்கிற குண்டை தூக்கி விரிந்தார் எழுதியிருக்கிறதே இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று அவரிடத்தில் திருப்பி பதில் சொன்னார் நீங்களும் சொல்ல வேண்டியது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் கடவுளுடைய பிள்ளையாகும் உரிமையை யோவான் ஒன்று பன்னிரெண்டின் அடிப்படையில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் அடுத்து இயேசுவோடு இருந்த பிரசுத்தாபியானவரின் துணை அவருக்கு ஒரு படைக்கலனாயிருந்தது அவர் ஆபியானவரால் பாலைவனத்திற்கு நடத்தி செல்லப்பட்டார் என்றும் அங்கிருந்து ஆவியானவரின் வல்லமையால் திரும்பி வந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் பாடுகளை குறித்து ரோம நகர் விசுவாசிகளுக்கு பேசிக் கொண்டிருக்கையில் திருத்தூதுவன் பவுல் கூறியது என்ன தெரியுமா நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமது ஆவியோடு சான்று பகர்கிறார் எனவே விசாசின் அச்சுறுத்தல் எதற்கும் பயப்படாதீர்கள் கடவுள் உங்களுக்கு அப்பா அவர் உங்களது தந்தை நீங்கள் அப்பா பிள்ளை ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சதிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள இந்த சுவீகாரத்தை ரத்து செய்யவோ நாம் அவது குமாரர் என்பதை இந்த அத்தாட்சியை போடவோ எவராலும் எப்பொழுதும் முடியாது அழித்துச் சொல்லுகிறேன் முடியவே முடியாது எனவேதான் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் கெல்சோ காட்டர் என்பவர் உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான பாடலை அவர் பாடினார் அழுத்தினார் on the promises of god naan aandavarudaiya tirvaakugal melaye naan eppozhudhum saarndirpen matra kaariyangal adu puyal adithaalum vellam odinaalum alasedi pottaalum koirai maarinal i am standing on the promises of god naan aandavarudaiya vaakugal meliye overcoming daily with the spirit's sword thinamum aandavarudaiya aaviyin pattayai kondu naan pisasaai நான் முறியடித்து நான் அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு Resist ஓடி போவான் ரெஸ் நல்ல ஆண்டவரே உடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவின் மீது வீசப்பட்ட அதே ஏவுகணைகள் நீ குமாரனானால் நீ தேவகுமாரனானால் அதே ஏவுகணைகள் எங்கள் மீதும் வீசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் கர்த்தாவே இந்த ஏவுகணைகளுக்கு பலியாகிவிடாத பிடிக்கு அதற்கு பதிலாக உன்னுடைய திருவார்த்தைகளை நாங்கள் எடுத்து திரும்ப நாங்கள் எரிய எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்கள் ஆவியுடனே கூட சான்று பகர்கிறார் திருவசனம் அதற்கு அத்தாட்சியாயிருக்கிறது மாறாத இந்த இரண்டு பிரமாணங்கள் நங்கூரம் போன்ற இந்த இரு பலத்தின் மேலே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்திருந்து பிசாசை முற்றுமுடிய தோற்கடிக்க மூக்குள்ளாக முற்றுமுடிய நாங்கள் வெற்றிவேந்தராய் வெளிவர நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி தாரோம் ஒருபோதும் உடைய திருவாக்குகளை மறவாதிருந்து எப்பொழுதும் ஸ்டாண்டிங் திருவாக்குகள் மேலேயே நின்று கொண்டிருக்க எங்களுக்கு உதவிதாரம் அப்பா நீர் எங்கள் அப்பா அப்பா நாங்கள் உண்மை பிள்ளை கர்த்தாவே அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நாங்கள் மறவாது இருக்க எங்களுக்கு நீர் உதவி தாரம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்